முப்பத்தி ஒன்பது அபு மசூத் அல் பத் அறிவிக்கின்றனர் அவர்களுடன் நான்கு பேரையும் அவர்கள் விருந்து புறப்பட்டு சென்றபொழுது அவர்களை ஒருவர் பின்தொடர்ந்து வந்தார் நபி சொல்லாஹி செல்லம் அவர்கள் விருந்தளிப்பவரின் வாசலை அடைந்த இதோ இவர் எங்களை பின்தொடர்ந்து வந்துவிட்டார் நீர் விரும்பினால் அவருக்கு அனுமதி தரலாம் இல்லை எனில் அவர் திரும்பிவிடுவார் என்று கூறினார்கள் இறைச்சூரவர்களே அவருக்கும் அனுமதி வழங்கி விட்டேன் என்று விருந்துக்கு அழைத்தவர் கூறினார் புகாரி ஐந்து முஸ்லிம் இரண்டு